ஒருவர் அங்கம் உங்களுக்காக இந்த வாரம் நம்ம ஒருவர் அங்கத்தில் நாம சந்திக்க போகின்ற அந்த நபர் திரு சரவணன் வணக்கம் திரு சரவணேன் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க Australia, ஒரு ஒன்பது மாதங்கள் அங்க இருந்தோம் இருந்துட்டு அப்புறம் விக draußen tengaaniu xu vis vacation Allah Allah best inspired by you now Because when you come here I find a great sport I like a real country in Papua California ş في Hospital of our resource I mean Ал bur Aí I think we have childcare I think the employees are What names do you mean Campa if? எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து பத்து வயது அவந்திகா அடுத்து பையன் வந்து ஆகாஷ் அவரு எட்டு வயது உங்க மனைவியோட பேரை மறந்துட்டீங்களே சரி சமுதாயத்திற்கு குறிப்பாக எங்களுக்கு முதல்ல எங்க குழந்தைங்க வந்து முதல்ல ஆங்கிலத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்போ ஊர்ல வந்து எங்க எங்களோட பெற்றோர்களோட பேசும் அவங்களால சரியாக பேச முடியல உம் ஸோ அதனால அவங்களுக்குலாம் சரி தமிழ் கத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து அந்த ஆர்வத்தினால தமிழ் பாடசாலை வந்து இருபத்தி ஐந்து பணியாற்றி வர்றதுனால அதுல வந்து நாங்க வந்து எங்க பிள்ளைங்கலாம் அங்க சேர்த்தோம் அங்க அவங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறாங்க அதுல கொஞ்சம் இப்ப படிச்சு நல்ல நல்ல முறையில இப்ப எங்க பெற்றோர்களோட தமிழ்லயே நல்லா பேசறதுக்கான அளவுக்கு வளர்ந்து இருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இல்லையா சரி இந்த இத்தனை ஆண்டு கால சேவையில வந்து உங்களுக்கு ஏற்பட்டு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நடந்தது அது வந்து நார்ம வழக்கமா செப்டம்பர் மாதம் நடக்கும் அதுல வந்து பெரும்பாலும் தமிழ் பாடசாலை மாணவர்கள் தான் நம்மளோட கலாச்சார நடனங்களுக்கு இது போன்ற நிற மே நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொள்ளும் போது மாணவர்களுக்கு அதிகமான ஆர்வம் உண்டாகும் இல்லையா தமிழ் மொழி மீது அதுக்கான சரிதான் சரி நீங்க வந்து ஒரு பெரிய என்கிற முறையில ஒரு பெரியவர் என்கிற முறையில வந்து வளர்ந்து வரும் தலைமுறையினர்களுக்கு என்ன ஆங்கிலம் கத்துக்காம நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழியும் வளரத்துக்கு நம்மளாலான முயற்சிகளை செய்யணும் இது வந்து தமிழ் மொழி வந்து ஒரு நீண்ட காலமா இருந்து வர்ற மொழி அதை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே வரணும் சரி கண்டிப்பாக உங்களுடைய பேட்டியை கேட்டு அனைத்து இளையர்களும் வந்து தமிழ் மொழியில அதிகமான ஆர்வம் கொண்டு தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மேலும் வந்து அங்கீகரிப்பாங்க பேசியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கார்த்திக் சரி நிச்சயமாக அந்த அங்கத்தை கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க நீங்களும் வந்து தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் உங்களுடைய முடிந்த சேவை ஆற்றுங்க